பாடம் எட்டு உதிரப்போக்குடையவள் சுத்தமாகிவிட்டால் என்ன செய்ய செய்யவேண்டும் சிறிது நேரம் சுத்தமாகிவிட்டாலும் குளித்து தொடுகையை நிறைவேற்ற வேண்டும் மிகப்பெரிய விஷயமான தொடுகையை நிறைவேற்றுவது அனுமதிக்கப்படும் போது கணவனுடன் உடல் உறவு கொள்வதில் தவறில்லை எனா சரதிவில்லாஹன் அவர்கள் கூறியுள்ளார்கள்